அவருக்குயக்கம் ஏற்பட்டது அவரின் தலை அவரது குடும்பத்து பெண்ணின் மடியில் இருந்தது அப்போது அந்த பெண் ஒப்பாரி வைத்துக் அழுதார் இதற்காக அவளை தடுக்கும் நிலையில் அவர் இல்லை அவர் மயக்கம் தெளிந்ததும் நபி சொல்லோ அணைகி வசல்லம் அவர்கள் இருந்து விலகினார்களோ அதிலிருந்து நானும் விலகிவிட்டேன் நிச்சயமாக நபி செல்லோ அணைகி வசல்லம் அவர்கள் ஒப்பாரி வைக்கும் பெண்ணை விட்டும் அடிக்கும் பெண்ணை விட்டும் ஆடைகளை கிழித்துக் கொள்ளும் பெண்ணை விட்டும் விலகிலிருந்தார்கள் என்று கூறினார் இரண்டு ஒன்பது முஸ்லிம் ஒன்று